தலைப்பு அறுபத்து கடவுள் ஏகம் அநேகம் கடவுள் ஏகம் அநேகம் என்பதற்கு தாத்பரியம் சமயத்தில் சிவம் ஏகம் பிரமாதிகள் அநேகம் மதத்தில் பிரமம் ஏகம் பரவிந்து பரநாதம் முதலியவை அநேகம் சமயாதீதத்தில் சொல்லிய பிரமம் முதல் சுத்த பிரமம் வரையிலும் ஏகம் அதை பெற்றவர்கள் அநேகம் சாதாரண பாகத்தில் கடவுள் ஏகம் ஜீவர்கள் அநேகம் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம் கடவுள் கடவுளருளால் சுத்தமாதி மூன்று தேகங்களை பெற்ற ஞானிகள் அநேகம்